வணக்கம் மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கதிரவு கோட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சாதி இரண்டு வேறொன்றும் இல்லை என்னும் தமிழ் மகளின் சொல்லை பாரதியார் இரண்டு சங்க நூல்களுக்கு பின்னர் தோன்றிய நூல் தொகுப்பின் பெயர் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் மூன்று சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாளடியார் என அழைக்கப்படுகிறது நான்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ராமச்சந்திர கவிராயர் என்பவர் துன்பத்தை நிகச்சுவையாக சொல்வது நீ கேட்க? என்ற வல்லவராவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நிலத்திலும் அடர் உட்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை எது இரண்டு ஒரு ஹெப்டகன் என்பது எவ்வளவு பக்கங்கள் மூன்று நேட்டோ என்பதின் விரிவாக்கம் எது நான்கு ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் எது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்